அறத்தினில் மிக்க இது ஆறு பாடல்லே அவரையா வரலாறு பொன்னி ஆற்றில் ஏடும் பொற்பதிப்பு உனக்குள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லையா இல்லை என்னாதேயும் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்னாது இவங்கதான் இல்லைன்னு போனா அவள் வந்து எங்கிட்டயும் ஒன்னு கையில ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லாமே ஒரு யார் இன்மையால் சொன்னார்கள் அவளுக்கு உண்மை கொடுத்து சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அருமையான எனவே அப்படிப்பட்ட வேதியர் எல்லாம் இருக்கும்படியான தன்பை மன்னனார் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் அது மாதிரி வந்து நம்முடைய தன்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆர் நம்ம திருவாக்கூரை பத்தி நம்மளுடைய ஞான சம்பந்தம் அப்படிப்பட்ட அவரால் தற்பிக்கப்பட்ட திருவாக்கூர் திரு ஆக்கூர் ஆக்கூர் திருவினை ஆக்கும்படியான ஊர் அது அந்த ஊரம் அது நமக்கு தெரியும் திருவாக்கூர்லாம் இங்க இருக்க தூமற்றோ அழிதோரும் சுடத்தொடுமாறந்தோரும் மாமடை முழக்கம் தாழ மறைவோடி முழக்கம் ஓங்கும் அருமையாங்க எல்லாம் என்னன்னு கேட்டா வீடுகளில் நல்ல சிறந்த வேத ஒளிகள் மற்றங்குமா பூமரிமறிகளிட்ட புகையல் துபம் தாழ ஓமனல் வேள்வி தூபம் ஓங்கும் நறுமணம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஆங்காங்கு வேள்வி செய்கின்ற பொழுது பெய்யனை விட்டு அந்த வேண்டிய விறகுகள் மற்ற அவற்றை விட்டு தான் செய்வாங்களே தவிர மற்ற உயிர்கொலை இருக்காது அதனால் உயிர்கொலை இல்லாத அந்த மாதிரி அருமையான அந்த வேள்வியில நல்ல நறுமணங்கள் எல்லாம் கவலமாம் ஆலை சூழ் போக திரு ஆக்கூறுதண்ணில் ஞாலமார் கோலின் மிக்க நான் குளத்தில் உண்ணார் நல்ல வேதங்கள்லாம் படித்த நீலமார் ஒரு பக்கம் ஆண்டவனுக்கு அன்பு இன்னொரு பக்கம் உயிரிடத்துல அன்பு எனவே உயிரிடத்துல அன்பும் ஆண்டவனு அன்பும் ஒருங்கு இருக்கும்படியான அறிவிப்புடைய ஆளுமங்கணரு கண்பர் அணிந்த போது அடியில் தாழ்ந்து ஆதரவு பொங்க முன்பு நின்று நீ நாளும் நல்ல அமுத நயந்தனை எல்லாம் நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமடி மாறிக்கொண்டார் யார் அந்த ஊருக்கு ஆக்கூறு வந்தாலும் சரி நம்முடைய திருப்பளிநாயகனார் வீட்டில் வந்து சாப்பிடும்படியா கூப்பிடுவாராம் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல்ல அமுதமூட்டி ஒவ்வொரு நாளும் தவறாமல் இப்படி எல்லாம் அவர்களுக்கு வேண்டிய பொருளும் கொடுப்பாராம் அஞ்சடு ஜோதி அங்கி வேற்றுநல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிட செய்து ஞானத்து எஞ்சல் அடியார்க்கண்ணும் இடையரா அன்பால் வல்லல் தஞ்சையல் வாய்ப்பை இன்னொன்று நம்முடைய அடிவர்களுக்கு உணவு அடிவர்களுக்கு எந்த ஒன்றையும் இடையராது அதுவே வேள்வி எந்த ஒன்றையும் இடையராது செய்கின்ற பொழுது அதுவே வேள்வி என்று சொல்லுங்க தெய்வம் பெருந்து தான் என்றாங்க ஐம்பொலத்தாறு ஓம்பல் தலை என்றெல்லாம் சொல்லுங்கள் அதை இடையரா செய்த அது ஒரு வேள்வி அதே போல இவர் வந்து சிவவேள்ளியும் செய்தார் இந்த இருவேளியும் செய்து அமைந்தாராம் அப்படி இருந்து ஒரு காலையிலே ஈசர் தாழ்நிழல் தங்கினாரி பெருமானுடைய திருவடி பேர் அணிந்தார் அரசு மிக்கமையன்மை அந்தனர் ஆக்கு உறுதனில் மறை பெருவள்ளலார் வன் திறப்புலியானால் வாழ்த்தி திருவடியை வாழ்த்தி